ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்யாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாத்தனம் சனாத்தன தர்மம் என்றால் பழமையான தர்மம் வேதங்களில் உரைக்கப்பட்டிருக்கிற தர்மங்கள் எத்தனையோ அந்த தர்மங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த தர்மம் சாட்சாத்து கண்ணனே கண்ணனம்பெருமானே சிறந்த தர்மமாய் பாண்டவர்கள் பற்றினார்கள் சஞ்சயன் உத்தவர் போன்ற பலரும் பற்றினார்கள் கண்ணனை கீதையில் மாம் ஏக்கம் சரணம் ரஜ என்னையே ஒரே தர்மமாக பற்றுவாய் என்னும் தெரிவிக்கிறார் ஆகையால் நாம் எப்ப தர்மம்னு பேசினாலும் அது பகவானுடைய உள்ளத்தில் திருப்தி ஏற்படுத்துவது நாம் ஒரு தர்மத்தை செய்கிறோம் நாள் அது பக்தியை விட்டு பிரிந்து பெருமான விட்டு பிரிந்து இராது நாம லோகத்தில் ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் தர்ம காரியம் பண்றார் ஆனால் அவர் பக்தர் இல்லை என்று சொல்லுகிறோம் பக்தி உள்ளத்தில் இருந்தால் தான் தர்ம காரியம் பண்றதுக்கே வரும் இப்போ ஒரு இடத்துல குளம் வெட்டணும்னுட்டோ ஏழை எளிய மக்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும்னுட்டோ நமக்கா தெரிஞ்சிட போதில்லை அத தார்மிகர்கள் ஏற்கனவே கடைப்பிடித்திருப்பார்கள் உயர்ந்த நூல்களில் பழமையான நூல்களில் இது தர்மம்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அது ஏதுமே நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்க நமக்கு தர்ம சிந்தனையே வராது இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு குழந்தை திறக்கிறது அதை எந்த புஸ்தகத்தையும் படிக்க விடாமல் எந்த சாந்தோரப்பத்தையும் தெரிஞ்சுக்க விடாமல் தனி உள்ளுக்குள்ள பூட்டி வெறுமை சோறு கொடுத்து படிப்பை மட்டும் கத்துக் கொடுத்துவாங்கோ அதுக்கு கண்டிப்பா தங்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு புரியவே புரியாது என்னென்ன தர்மத்தை செய்யணும்ங்கிறதே தெரியாது அப்ப அத தெரிவிக்கிறதுக்கெல்லாம் வழி நூல்கள் மூலமாக சான்றோர்களுடைய நடத்தை மூலமாக நான் தர்ம சிந்தனத்தோடு இருக்கேன் தர்மத்தின் வழி நடக்கிறேன்னு சொன்னாலே அது பெரியோர்கள் வைத்ததன் படிதான் அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதோ இத்திகாச புராணங்கள் எத தர்மம் ஏற்றுக் கொள்ளுகின்றனவோ அதுதான் என்னைக்கும் பாரத தர்மமாக உள்ளது அதன் வழி நாம் நடக்க வேண்டும் இப்ப பாரதத்தில் யக்ஷப் பிரஷ்னத்திலே அடுத்த கேள்விக்கு பதில் பார்க்கப் போகிறோம் கீழே அறுபத்தி எட்டாவது கேள்வியில் வேலை செய்பவர்களை குறித்து எதற்கு சம்பளம் கூலி கொடுக்கப்படுகிறது அவர்களை வசப்படுத்தி வைத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிறது பதில் பார்த்தோம் அதிலே கூனி விஷயத்திலேயும் பரதநவரிடத்திலே பேசினத்தையும் இன்னும் பல கதைகளையும் அதில் பார்த்தோம் இனி அதற்கு அடுத்தது அறுபத்தொன்பதாவது கேள்வி ராஜசு எதற்காக பொருள் கொடுக்கப்படுகிறது பல பேர் ராஜாவுக்கு பொருள் கொடுக்கணும்னு வருகிறார்கள் கிமர்த்தம் ராஜசு எதுக்கு ராஜாவு குறித்து பொருள் கொடுக்கப்படுறது பதில் சொல்றார் பயார்த்தம் செய்வ ராஜசு பயம் நீங்குவதற்காக கொடுக்கப்படுகிறது நாம வரி கட்டும் பயம் இல்லாத இருக்கணும் நெஞ்ச கவலை இல்லாத இருக்கணும் வரி கட்டுகிறோம் அப்ப பயம் நீங்குவதற்காகத்தான் ராஜாவை குறித்து பொருள் கொடுக்கப்படுகிறது பிரியத்தோட கொடுக்கப்படுறதா பயத்தோட கொடுக்கப்படுறதா சாதாரணமா எத்தனையோ டிராபிக் ரூல்ஸ் இருக்கும் இல்லையோ அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாலோ பண்றதுங்கிறது இல்லேனா நம்ம பிடிச்சிருவாங்க எனக்கு அந்த ரூல்ஸை பண்றதுதான் நன்மை பயக்கும் நான் ஒழுங்கா படித்திருந்து டிராபிக் ரூல்ஸ் படி ஒழுங்கா சர்டிபிகேட் வாங்கி டிரைவிங் லைசன்ஸுக்கு மெனக்கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய உயிரிலையும் என் பாதுகாப்புலையும் எனக்கு ஆசை இருந்ததுனால் அப்ப அரசாங்க என்னென்ன ரூலை போட்டிருக்கு ஆனால் நான் பிரியத்தோட அன்போடு அதை கடைபிடிக்க வேணும் என்று இருப்பேன் ஆனா அப்படி இல்லாமல் இது என்னமோ நம்ம தலையில வீணா திணிக்கிழங்கிறதுக்காக போட்டிருக்கார்கள் அப்படின்னு நினைச்சிருந்தால் பயத்தால் தான் செய்வேன் அப்ப ராஜாவுக்கு பொருள் கொடுப்பது பயம் நீங்குவதற்காக பிரியத்தோட ஆறும் பெருசா கொடுத்து தெரியல இப்ப வரிகட்டு வரிகட்டு வருமான வரி கட்டுன்னு சொல்றார்கள் எத்தனையோ பேர் வருமானம் வரி கட்டிட்டோம்னா ரொம்ப திருப்தியா இருக்கோ இல்லையோ பயம் நீங்கடுமோ இல்லையோ அதற்காகத்தான் வரி கட்டுகிறோம் அப்ப இந்த நாளில் இப்படி நம்ம வச்சுன்னுட்டோம் ஆனா பெரியோர்கள் எழுதி வைத்தது அப்படி அல்ல அரசாங்கத்திடத்தில் ராஜாவினத்தில் நாம் அனைவரும் அன்போடு இருக்க வேண்டும் அரசர் யாரோ அவர் கடவுளுக்கே பிரதிநிதியாக இருக்கிறார் அதனாலதான் ராஜா ராமன் ராஜாராமன் சொல்லுகிறோம் ராஜான் இருந்தால் பாரத ராமன் தானே ராஜா அந்த ராஜாவிடத்தில் பயத்தோடு மக்கள் இருந்தார்களா அவருக்கு வரியத்தினால கொண்டு போய் கட்டினார்களா இல்ல பிரியத்தோடு இருந்தார்களா ரெண்டு இடத்தை ராமாயணத்துல நம்ம பார்த்தோம்னா அப்ப எப்படி ராஜாவினிடத்தில் பிரியத்தோடு இருக்கலாம் பயத்துக்கா செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் ராமோ ராமோ ராமயதி பிரஜா நாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகத பூத்து பிரசாசதி அந்த ஊர் மக்கள் அனைவரும் அயோத்தியா தேசத்து வாசிகள் அனைவரும் ராமன் ராமன் ராமன் ராமன் என்றே வாயோயாமல் சொல்லுவார்களாம் ராமோ ராமோ ராமநாம் அபவன் கதாக ராமபூதன் ஜெகத பூத் ராமனே தான் உலகம் உலகமேதான் ராமன் தங்களில் வேறுபட்டவன் ராமன் அல்லன் என்று மக்கள் ஒத்தொத்தரும் விருப்பப்படுகிறார்கள் ராமபூதன் ஜெகத பூத் ராஜ்யம் பிரசாசதி அந்த ராமன் தான் ராஜ்ய தாழுகிறார் நமக்கு அவர் ஆழ்றது எவ்வளவு பிடித்தமா இருக்கு முடிவு பண்ணுவோம் எல்லா ஜனங்களையும் கூட்டான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன் உங்கள் அபிப்பிராயம் யாது உங்கள் எண்ணம் என்னன்னு கேட்டான் உடனே எல்லாரும் சேர்ந்து கோரத்தா பதில் சொன்னாலும் எக்கிழவனே ஓடு விருத்தி பார்த்திவ வெகு காலம் நீ ராஜ்யத்தை ஆண்டு விட்டாய் உனக்கு கேட்டத்த நம்ம வந்துருச்சு உடனே ஓடிப்படு கேட்டு தயரதனுக்கு ரொம்ப வருத்தம் நம்ம நல்ல செங்கோலாட்சிதானே புரிஞ்சிருக்கோம் கொடுங்கோலாட்சியா புரிந்தோம் ஏன் மக்கள்லாம் நம்மளை உடனே ஓடிப்படுன்னு சொல்றார்கள் கேட்டுக்காங்க கேள்வி மக்களே நான் என்ன குற்றம் புரிந்தேன் என்ன நாட்டை விட்டு ஓடுன்னு சொல்றீங்களே இப்ப அவளுக்கு சட்டுன்னு ராமப்பட்டாபிஷேகம் மறந்து போச்சு தயரதனுக்கு என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் சொல்லுட்டாலும் இப்ப அதுக்காகவான ஏதாவது குற்றத்தை சொல்லி கூட்டம் கூடி மீட்டிங் போட்டாட்டம் தயரதன் ராமன போன்ற உயர்ந்தவனைதான் தசரதனுடைய பண்பே மக்கள் கண்ணில் படலையான் தயாரதா ஓடிப்போம் வயசாயிடுதுன்னு சொல்ற அளவுக்கு ராமன ராஜாவா பாக்கணுங்கிற ஆசை அப்ப தசரதனிடமும் அஜமஹாராஜனும் முன்னாடி இருந்த கட்வாங்கனோ அம்பரீஷ் மகாராஜாவோ திலீபனோ மாந்தாத்தாவோ சகரனோ எவ்வளவு பேர் ராமனுக்கு முன்னாடி ஆடி இருக்காங்க ஒத்தொக்கரத்திலையும் மக்களுக்கு அவ்வளவு அன்பு அவர்கள் இருந்தால்தான் தாங்கள் பிரஜைகளும் முக்கியமாக மன்னர்களும் கொண்டிருந்தார்கள் அதனால பயத்தாலே வரி செலுத்துவதுன்னு தான் காணப்படுகிறது ஆனா அது பிரியத்தோட அன்போட செலுத்தப்படுவதாக இருக்க வேண்டும் ஆனா தசரதனுக்கு ஒரு ஆசை நம்ம பிள்ளைக்கு என்னென்ன பெருமை இருக்குன்னு மக்கள் சொல்லி காதார கேட்கணும் இவன் தந்தை என் நோற்றான் இந்த தந்தைக்கு எப்ப தெரியுமா பெருமை ஏற்படும் அவையிலே முந்தினவனாக தன் பிள்ளை இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பெருமை அப்ப தசரதன் கேட்கிறார் உங்க எல்லாருக்கும் ராமனிடத்தில் அப்படி என்ன அன்பு தசரதா உனக்கு தெரியாததல்ல இருந்தாலும் சொல்லுகிறோம் வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கித உற்சவேஷித்த சர்வேஷு பிதேவ பரிதுஷதி ரஷ்தா ஜீவலோக ஸ்வஜனத்த ரஷ்தா ராமன் கிட்ட ஒரு பெருமை ஊர்காரத்தை நன்னா பார்ப்பார் நாட்டையும் நன்றாக பார்த்துக் கொள்வர் வீட்டையும் நன்கு பார்த்துக் கொள்வர் சில பேருக்கு வெளி வேலைன்னா ரொம்ப நல்லா ஓடிப்படுவார் ஊர்காரியத்தை நன்னா பார்ப்பவர்கள் ஆனா மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பார் வீட்டு வேலையே பாக்கிறது இல்லையே ஆனா சொசைட்டி வேலை அந்த வேலை இந்த வேலைன்னா போயிடுவேன் பில்டிங் சொசைட்டின்னு வச்சிருப்பார் அந்த வேலையை ஒழுங்கா பார்ப்பார்கள் ஆனா வீட்டு வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டார் மத்த வீட்டுல எங்கேயான ஒழுகிறது பிளம்பிங் வேலை சரியில்லைன்னா இவர் ஓடி போய் பார்த்து சொல்வார் இவர் வீட்டுல ஏதாவது சப்பா இருந்தது கார்பென்ட்ரி ஒர்க் இருக்குன்னா பார்க்க மாட்டார் அப்ப நமக்கு திட்டு கடைசிலேயே இருக்கும் என்ன இது ஊர்காரியமே பார்க்கிற இல்லையுன்னு ஆனா ராமன் அப்படி அல்ல ஊர்க்காரியமும் ரொம்ப பார்ப்பார் தம் வீட்டு வேலையும் ரொம்ப நன்னா பார்ப்பார் கண்ணன் அப்படி அல்ல ஊர்க்காரியம் அண்ணா பார்ப்பர் ஆனா வீட்டு வேலையா சரியா பார்க்க மாட்டாரான் அதுக்கு நேர் எதிர்தான் ராமன் அப்ப ராமன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் பிரியமோடு நடந்து கொள்ளுகிறார் பேசும் போதே மயிலரகால் தடவுகிறா போலே பேசுகிறான் பிரிய பாஷீச்ச ராகவகா மஞ்சு பாஷீச்ச ராகவாகா பூர்வ பாஷீச்ச முன்னாடி ராமன் பேசுவர் தன்னுடைய அபிப்பிராயம் என்ன தன் கட்சி என்னங்கிறத முதல்ல சொல்லுவார் அப்புறம் பேசறதுக்கு நீண்ட இடைவெளி கொடுப்பார் அவர்கள் பேசும் போது இவர் குறுக்க பேச மாட்டார் என்ன பேசினாலும் பிரியமா அன்போட தான் பேசுவர் அப்ப ஒருத்தர் நம்ம கிட்ட அன்போட நடந்துக்கணும்னால் நாம் அவரிடத்தை அன்போட நடந்துட்டேன் உண்டு மக்கள் அரசனத்தில் அன்போட நடந்து கொள்ளணும்னால் அரசன் மக்களிடத்தில் அன்போடு நடந்து கொண்டால் தானே உண்டு அப்படி இருக்கிறத உத்துட்டூர் அரசர்கள் எல்லாம் வெறும் பணத்தை பிடுங்க வேண்டும் இவர்களுக்கு எந்த நலத்துக்காகவும் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறவாளை பத்தி தான் நம்மாழ்வார் ஒரு பாசரத்துல சாதிக்கிறார் அந்த நாள்ல சில கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவர்கள் எல்லாம் வரி போட்டுடே இருப்பா மக்களை கசக்கி வரி பணத்தை பிழிந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சரித்திரத்தான் கேள்விப்பட்டோம் பாருங்கோ அதை பத்தி தான் இந்த கேள்விக்கு இப்ப பதிலே சொல்றது வெறும வரி கட்டின்றிருந்தா அப்ப பயப்படாம இருக்கணும் பயத்தினால கொண்டு போய் கட்டிட்டு இருக்கும் அப்படி இல்லாமல் அன்போடு செய்யப்பட வேண்டும் பெரும் பணக்காரர்களாக ராஜாக்கள் இருக்கலாம் ஆனா இன்று எப்படி இருந்தார்கள்னு கேட்டா தெரியாது மாமழை முக்குளில் மாய்ந்து மாய்ந்து வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது நம்மாழ்வார் திருவாய்மொழி நாலாம் பத்து முதல் திருவாய்மொழியில தெரிவிக்கிறார் யாராரோ பெரிய பெரிய சக்கரவர்த்திகளாக வாழ்ந்திருந்தார்களாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு எங்க போயிட்டார்கள்னே தெரியாது மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து இன்னைக்கு நம்ம கிட்ட பட்டம் இருக்கு பதவி இருக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக மற்ற பேரை கசைக்கு பிழியறதுக்கு பார்த்தோம்னா கொஞ்ச நாள்ல காணாப்படுவோம் நீர்க்குமிழி புறப்படும் மழை பெய்யறது அப்ப ஓரமா தண்ணீர் ஓடச்சே நீர் குமிழி வரும் முடியும் அந்த நீர் குமிழி எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் அதுக்கு காலமே நேரமே ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அடுத்த மழை துளி நீர் குமிழி மேல விழுந்தது அது உடஞ்சி போடும் அதுவும் சின்ன மழையா இருந்ததுன்னா ரெண்டு மூணு நிமிஷம் போகும் பெரிய மழையா இருந்ததுன்னா சட சட சடான்னு அடுத்தடுத்து நீர்த்துளி விழுந்து இந்த நீர்க்குமிழி போயிட்டே இருக்கும் ஆனால்தான் மாமழை மூக்குளில் மாய்ந்து மாய்ந்து என்ன உயிமின் திரை உணர்ந்து அங்கங்க எல்லாம் வரி பணத்தை கொண்டாங்கோ வரி கட்ட வேண்டிவா கியூ ராஜா தன்னுடைய சிம்மாசனத்துல உட்காந்துருக்கான் அடிசேர் முடியற ராஹி அரசர்கள் தாமி தொழ இடிசேர் முரசங்கள் முத்தத்தியம்ப இருந்தவர் கடிசேர் துகளாய்ப்போவர்கள் ஆதலின் நொக்கன பகவானுடைய திருவெடி தாமர்களை பற்றுங்கோள் பொடி பொடியா போடுவேள் இன்னைக்கு எப்படி இருக்கலாம் இடிசேர் முரசங்கள் ராஜா தன்னுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கார் இந்த குறுநில மன்னர் வழிகட்ட வந்திருக்கார் இந்த குறுநில மன்னர் வழிகட்ட வந்திருக்கார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவா கண்டோரா போடுவாள் ஏன்னா அவன் வந்து கீழே விழுந்து நமஸ்கரிக்கிச்சே எங்க ராஜா எப்பேற்பட்டவர் பாருங்கோ இவரே கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறார் அப்படியே ஊரார் தெரிஞ்சுக்கணும் இது வெறும் புகழுக்காக செய்யப்படுவது அந்த பெரிய சக்கரவர்த்தி அன்பு நாளே இவன் கீழே விழுந்து வணங்கவில்லை நமஸ்காரம் அதை ஏத்துக்கணும் அடையணும் அடங்கி போய் கீழே விழுந்து நமஸ்கரிக்கணும் இப்ப நாம யாரெல்லாம் கை கூப்பிடமோ யாரெல்லாம் கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறோமோ அந்த எண்ணத்தோடையா நம்ம பண்ணிட்டு அதத்தான் அழுவார் தெரிவிக்கிற பயத்தால பண்றான் ஒருவேளை இதை நம்ம நமஸ்கரிக்காத போயிட்டா எந்த வம்பு வந்துடுமோ நமக்கு இருக்கிற பணம் ஒழுங்கா இருக்கணுமே நமக்கு இருக்கிற வேலை ஒழுங்கா இருக்கணுமேங்கிறதுக்காக கூழை கும்பிடு போடுகிறான் இது பயத்தாலே போடப்படுவது அன்பாலே அல்ல இடிசேர் முடிய முடியன அடிசேர் முடியனராகி அரசர்கள் தாம் தொழ அவ ராஜாக்கள் தங்கள் கிரீட்டத்தை கழட்டி சக்கரவர்த்தி காலில் வைக்கிறச்சே இந்த ராஜா எங்கள் சக்கரவர்த்தியின் அடிபணிந்தார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவன் தண்டோரா போடுவனும் இத போல வாழ்ந்த ராஜாக்கள் நானும் பல பேரை பார்த்திருக்கேன் ஆனா அவர்கள்லாம் இன்னைக்கு எங்க தெரியுமோ போனார்கள் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாராயணன் தாழ் காலம்பெற சிந்தி சிம்மின் பெருமாளுடைய திருவடிகளை சீக்கிரம் பிடிங்கோ ஏற்கனவே சக்கரவர்த்தியா இருந்தான் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் ஒரு சக்கரவர்த்தியாய் ஒரு கொடைக்கு கீழே உலகத்திலேயே கொண்டு வச்சிருந்தான் இல்லையா ஆட்டி படைகள் எல்லா நாட்டுக்கும் நானே ராஜாவா இருக்கணும் நானே சர்வாதிகாரியா இருக்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணும் அது நடக்காது அதிகாரியா இருக்கிறது எடுத்தோம் அண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் செதகிய பானையர் அன்னைக்கு இருந்தனி ஒரு நிமிஷத்துல போய்டும் பெரிய பணக்காரல்லாம் இருக்கலாம் ஊர்ல ஒரு பூகம்பம் வந்ததுன்னா என்ன ஆகும் பல சமயத்துல நாட்டுல பஞ்சம் தலைவிரிச்சுடுத்து பொட்டி பொட்டியா பணத்தை வச்சுப்போம் ஒரு ரொட்டி துண்டு கிடைக்காத போடும் ஐயாயிரம் ரூபாய் தரேன் ஒரு ரொட்டி துண்டு கூட கிடைக்காது அப்ப நம்ம பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம் அப்ப அன்பு இருந்ததுன்னு அப்போ ஓ கஷ்டப்படுறானே நாம நம்ம கிட்ட இருக்கிற ரொட்டி ஒன்னு கொடுப்போம் அப்படின்னு மக்கள் வருவர்கள் அப்ப பயத்தால அரசனுக்கு நம்ம மரியாதை செலுத்த கூடாது பிரியத்தாலே அன்பால் செலுத்த வேண்டும் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் அழ்வார் வேடிக்கையா தெரிவித்தார் யார் யாரெல்லாம் வரிகட்ட வந்திருக்காளோ சிறை செலுத்த வந்திருக்காளோ வட்டி வரி கிஸ்தி இதெல்லாம் போடணும் கீழே விழுந்து நமஸ்கரிக்கணும் போயிட்டே இருக்கணும் இப்படி இருந்த சக்கரவர்த்திகள் பல பேரை நானும் பார்த்திருக்கேன் ஆனா அவர்கள் இப்படி இப்படி தெரியுமா இருக்கா பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் ஒரே நாள் ஆபத்து வந்தது சொத்தத்தையும் பரிபடுத்து இப்ப ஓட்ட கையில வச்சிருந்து பிச்சை எடுக்கிறதுக்காக போறார் அழ்வார் தெரிவிக்கிறார் அவள் வரி கட்ட வரச்சு வாழ்ந்தான் இப்ப பிச்சை எடுக்க போறச்சு பிச்சை எடுக்க முடியாது பிச்சை எடுத்தாக வேண்டும் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தான் கொள்வர் கருணாய் கவர்ந்த காலர் திருநாராயணன் காலம் பெற சிந்தி சிம்மன் ஆக ராமனப் போலே அரசனாக இருந்து மக்கள் துன்பப்பட்டால் அவர்களுக்கு முன் தான் துன்பப்பட்டு நடவடிக்கை மக்கள் இன்பப்பட்டால் இன்பத்தோட அவர்களோட கலந்திருந்து எல்லா உறவினனாக இருந்தால் அவ்வரசனுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்ப பிரியத்தோட செய்வோம் ராமானுஜர் தெரிவிக்கிறார் பகவானுக்கு பூஜை பண்ண சேவே பயத்தால பூஜை பண்ணாதே பிரீத்தியால பண்ணு பீத்தியால பண்ணாதேன்னு விட்டார் நம்ம பெருமாள் சந்ததி சேவிக்கு போறோம் இன்னைக்கு சேவிக்கலைன்னா பெருமாள் அடிச்சிருவுறோம் உமாச்சி கண்ண குத்துருவு நம்ம இந்த குழந்தைகளை பயப்படுத்தணும் பெருமாள் கண்ணக்குத்திருவார் பண்ணுங்கிற மூலியம் அதெல்லாம் கண்ணெல்லாம் ஒரு குத்தவே மாட்டார் நம்ம குத்திக்கிறதுக்கு நம்ம கையிலயே இருக்கு இது என்ன பெருமாள் வந்து நம்ம கண்ண குத்தனமான்னு தண்டனையை நாமே கொடுத்துக் கொள்ளலாம் ஆனால பெருமான் ஒண்ணும் நமக்கு தண்டனை கொடுக்க போறது நாம் அவர் இடத்துல பிரியத்தோட பூஜை பண்ண வேண்டும் ஒரு நாள் நிஜமாவே உடம்பு முடியல போகல ஒன்னு நினைச்சிட மாட்டார் ஆனா முடிஞ்ச நீ ஓ பக்தி இல்ல போது இருக்கு என்ன பெருமான் வருத்தப்படுவர் நடவடிக்கை எடுக்கிறதோ அடிக்கிறதோ புடைக்கிறதோ நம்மள துன்பத்துக்கு ஆளாக்குறதோ நம்ம கெடுத்துடுறதோ ஒரு நாளும் கடவுள் செய்யவே மாட்டார்